அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துணை நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலே இந்த நாட் தலைப்பு நமது முயற்சி ஒரு அருமையான குடும்பத்தில் எல்லாரும் நல்ல நிலைமையில் இருந்தார்கள் ஒருவர் வர்த்தகம் ஒருவர் மேலாண்மை ஒருவர் மருத்துவம் என்று செயல்களாலும் பொருளாதாரத்தாலும் செழித்து நின்றார்கள் அவர்கள் வாழ்வை தொடங்கிய நிலையிலிருந்து இப்போதை மாற்றத்தை ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி வசதிகளால் மட்டுமல்ல வாழும் முறையாலும் செய்யும் செயல்களாலும் அவர்கள் புகழ் பெற்று உள்ளார்கள் ஒரு முறை அவர்கள் தாயை சந்தித்து பேசிய பொழுது இப்படிப்பட்ட உன்னதத்தை உங்கள் குடும்பம் அடைய காரணம் என்ன என்று சிலர் அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பொதுவாகவே முன்னேற்றத்திற்கு ஏதாவது உபாயம் இருக்கிறதா என்று அலைந்து கொண்டிருப்பவர்கள் பலர் ஏதேனும் குறுக்கோலியில் நாம் உயர்ந்த இடத்தை அடைந்துவிட மாட்டோமோ என்று ஏக்கமும் பலருக்கு உண்டு அந்த பெண்மணி பொறுமையாக அவர்கள் சந்தேகத்திற்கு விளக்கம் சொன்னார் நான் எதுவுமே பெரிதாக என்னோட குடும்பத்திற்கு செய்துவிடவில்லை அவர்கள் வீட்டு பாடங்களை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தியதும் இல்லை அவர்கள் மதிப்பு நட்டைகளை நான் கண்ணூற்று கடிந்து கொண்டதும் இல்லை என் குழந்தைகளே தங்களிடமிருந்து அவர்கள் பிரியத்தால் மிக உயர்ந்த எல்லைகளை அவர்களாக நிர்ணயித்துக் கொண்டார்கள் அவர்களுடைய முயற்சிகளை அவர்களுக்குள்ளாகவே விவாதித்துக் கொண்டார்கள் அதனை மதிப்பீடு செய்து கொண்டார்கள் அதுவே இன்றைய மிக உயர்ந்த நிலைமைக்கு அவர்களை கொண்டு சென்றது என்று கூறினார்கள் ஆம் முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலாமை ஒரு நாளும் ஜெயிக்காது சிந்திப்போம் நமது முயற்சிகளை நல்ல விதத்தில் வெளிப்படுத்துவோம் நன்றி